ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் பெரியவர்கள் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொல்கிறதுங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது நம்முடைய பிரவரம் கோத்திரம் சூத்திரம் வேதம் பேரச் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அபிவாதா பரம் விப்ரஹா ஜியாயாம்சம் அபிவாதயன் அசோ நாமாஹமஸ்மீதி ஸ்வம்நாம பரிக்கீர்த்தேத் அப்படின்னு மனு சொல்கிறார் இதை அனைத்தும் பெரியவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக சொல்லப்படுறது இந்த பிரவரங்கிறது ரொம்ப முக்கியம் இதற்குத்தான் வேதத்தில் ஆர்ஷேயம் அப்படின்னு சொல்கிறது உள்ள அக்னிக்கும் நமக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துறது இந்த ப்ரவ இந்த ப்ரவரம்ங்கிறது அப்படி பிரம்மா நான்கு பேரை சிருஷ்டி பண்ணினார் பிருகுஹு அங்கிராகா மரீச்சிகி அத்ரிஹின்னு நான்கு பேர் இந்த ஆறு பெயர்களை சிருஷ்டி பண்ணினார் பிருகுஹுங்கிறவர் ஜமதக்னியையும் அங்கிராகங்கிறவர் கௌதமர் பரத்வாஜர் இருவரையும் மரீச்சி என்பவர் கஷ்யப்பர் வசிஷ்டரையும் அத்ரிங்கிறவர் விஸ்வாமித்ரர் இப்படி இந்த பத்து பெயர்கள் அதாவது பிருகுஹு அங்கிராகா மரீச்சிஹி அத்ரிஹி ஜமதக்னிஹி கௌதமஹா பரத்வாஜா கஷ்யபா வசிஷ்டா விஸ்வாமித்திரா இந்த பத்து பெயர்களுக்கும் தான் தச ரிஷயா அப்படின்னு பேர் ரிஷயோ தச தேஷாம்தூ சந்ததா ருஷிதாங்கதாக இந்த பத்து ரிஷிகளை அடிப்படையாக கொண்டுத்தான் அத்தனை மகரிஷிகளும் வந்திருக்கா அத்தனை பிரஜைகளும் வந்திருக்கோம் இந்த பத்து பெயர்களும் நமக்கு அக்னிக்கும் நம்முடைய வேதத்திற்கும் நமக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறவர்கள் இவர்களுக்குத்தான் இவர்களை தான் நாம் சொல்கிறோம் அபிவாதனத்தில் அப்படி நம்மை அறிமுகப்படுத்திக்கிற பொழுது எந்த ரிஷியினுடைய தலைமுறையில் நாம் வரோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம் அதற்குத்தான் ஆர்ஷேயம்னு பேர் இப்போ பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் ஆங்கிரச பாரகஸ்பத்ய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரவரான்விதா அப்படின்னு சொல்கிறோம் அபிவாதனத்தில் அதாவது பிரம்மா அவருடைய புள்ள அங்கிராகா அவருடைய புள்ள பரத்வாஜர் இந்த தலைமுறையில் நான் வரேன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதற்குத்தான் ஆரிஷேயம்னு பேர் இதே மாதிரி இந்த ஆர்ஷேஜம் இந்த பிரவணம் சொல்கிற பொழுது ஒரு ரிஷி சொல்கிறது இருக்குது ஏகாபிஷேஷம்னு பேர் ரெண்டு ரிஷிகள் பெயரை சொல்கிறது துவாரிஷேஜம்னு பேர் மூன்று ரிஷிகளை சொல்கிறது த்ரே த்ரையாஷேஜம்னு பேர் இது மாதிரி ஏழு வரைக்கும் இருக்குது சப்தாபிஷேஷம் வரைக்கும் இருக்குது ஸ்ரீவத்ஷ கோத்திரத்தை எடுத்துட்டால் அஞ்சு ரிஷிகளுடைய பெயர் சொல்லப்படுறது பார்கவ சியாவன ஆப்னவான ஔர்வ ஜாமதக்னிய பஞ்சாரிஷேய அப்படின்னு அஞ்சு ரிஷிகள் சொல்கிறது இப்படி ஏழு ரிஷிகள் வரைக்கும் நமக்கு பிரவரத்தில் இருக்குது இந்த பிரவரங்கிறது நமக்கு எது எதற்கு துணை புரியறது அப்படின்னா தபோபிஹி யஷ்யத்தேயஸ்து தேவேபியா பிரவரோ மதா தேவத உத்தேசிச்சு நாம் செய்யக்கூடியதான யஜ்யங்கள் ஹோமங்கள் அனைத்திலும் தேவதைகளுக்கு கொண்டு போய் ஹவிசை சேர்க்கக்கூடியதான அக்னிக்கும் நமக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துறது இந்த பிரவரங்கிறது இதுதான் பிரவரங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கோத்திரம் இந்த பத்து ரிஷிகள் இந்த பத்து ரிஷிகளுக்கும் குழந்தைகள் இருக்கா அவர்கள் வரிசையில் வர்றது தான் நாம் சொல்லக்கூடியதான கோத்திரம்ங்கிறது இந்த கோத்திரம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் இந்த மகரிஷியினுடைய கோத்திரத்திலுடைய வம்சத்தில் நான் வரேன் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் கோத்திரத்திற்கும் பிரவரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பிரவரங்கிறது நம்முடைய தலைமுறையினரை தெரிவிக்கிறது கோத்திரங்கிறது நம் தகப்பனார தெரிவிக்கிறது அதுதான் கோத்திரத்திற்கும் பிரவரத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னுடைய தகப்பனார் பாரத்வாஜி கோத்திரம் அதனால நான் பாரத்வாஜி கோத்திரம் அப்படிங்கிறத கோத்திரத்தை தனியாக சொல்கிறோம் அந்த முன்னாடி சொல்கிறோமே ஆறு சேயம் திரையாறு ஷேயன்னு சொல்கிறோமே அது நம் தலைமுறையினரை காட்டுறது எந்த ரிஷியிலிருந்து நம்முடைய தலைமுறை ஆரம்பமாகிறதுங்கிறத தெரிவிக்கிறது பிரபரங்கிறது அடுத்தது சூத்திரம் சூத்திரம்னா ஒவ்வொரு ரிஷிகளும் சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்து கர்மாக்களையும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கா அதற்கு பிரகாரம்னு பேர் சாஸ்திரங்களில் பிரகாரகா பக்ஷான்னு சொல்கிறது நாம் எந்த ஒரு கர்மாவை பண்ணினாலும் இந்த ரிஷி சொன்ன முறையில் நான் இந்த கர்மாவை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுதான் சங்கல்பம்னு பேர் எல்லா கர்மாக்கள்லேயும் அதை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் அதுதான் சங்கல்பத்தில் சொல்கிற பொழுது உக்தப்பிரகாரேன அப்படின்னு சொல்லுவாள் போதாயன உக்தப்பிரகாரேன உக்தப்பிரகாரேன அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ரிஷி சொன்ன முறையில் அப்படின்னு அர்த்தம் அல்லது பக்ஷம்னு சொல்லுவா போதாயன பட்சம் ஆசிரித்தியா வைகானச பக்ஷம் ஆசிரித்தியா அப்படி பக்ஷகா பிரகாரஹான்னு ரெண்டு இது ரெண்டையும் இது ரெண்டும் என்ன சொல்கிறதுன்னா இந்த ரிஷி சொன்ன முறையில் நான் இந்த கர்மாவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ரிஷி நமக்கு இந்த கர்மாவை இப்படி பண்ணணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்க அதற்குத்தான் சூத்திரம்னு பேர் ஆபஸ்தம்ப சூத்திரகா போதாயன சூத்திரகா வைகானசூத்திரகா பாரத்வாஜ சூத்திரஹா இந்த சூ இந்த ரிஷி சொன்ன பிரகாரமாக நான் என்னுடைய கர்மாக்களை பன்னிட்டு வரேன் அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கிறோம் அதற்குத்தான் சூத்திரம்னு பேர் இதை நாம் அபிவாதனத்தில் மூன்றாவதாக சொல்கிறோம் ஆபஸ்தம்ப சூத்திரா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வேதம் அதை தான் ஷாஹான்னு சொல்கிறோம் ரிக்ஷாஹா அத்தியாயி யஜுஷாக்கா அத்தியாஜி அப்படின்னு சொல்கிறோமே அது நாம் படிக்கக்கூடியதான நாம் கடைபிடிக்கக்கூடியதான வேதத்தை தெரிவிக்கிறது ஒவ்வொரு வேதங்கள்லேயும் நிறைய சாக்கைகள் இருக்குது சாக்காகண கிளைகள்னு புரிஞ்சுக்கணும் பொதுவாக நான் இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டவன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் பேர் யஜுஷாகா அத்தியாயி ரிக்ஷாக்கா அத்தியாஜி அப்படின்னு சொல்கிறோம் நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன் இந்த வேதத்தை படிக்கிறவன் அப்படின்னு தெரிவிக்கிறது அப்புறம் நம்முடைய பெயரை சொல்கிறது ஷர்மா அப்படி பிராமணனாக இருந்தால் ஷர்மானு சொல்லணும் க்ஷத்திரியனாக இருந்தால் வர்மான்னு சொல்லணும் வைசியனாக இருந்தால் குப்தகான்னு சொல்லும் இப்படியெல்லாம் நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா அப்படி நம்முடைய பெயரை தெரிவிக்கணும் இது அனைத்துமே வேதத்திற்கும் நமக்குன்னு உள்ள அக்னிக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தெரிவிக்கிறது தான் அபிவாதனம்னு பெயர் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்